நன்றினை வானொலியோ இ திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமரசுவார் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து வென்றுவிடலாம் அப்பொழுது வெற்றி உன்னிடத்தில் இருக்கும் கெட்டிக்காரர்கள் அவர்கள்தான் என்று பெருநஷ்டம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் யாரையும் ஏமாற்றி மற்றவர் பொருளை அபகரிக்க நினைக்க கூடாது ஆசையே அழிவை தரும் பேராசையோ பேரழிவை தரும் அதனால் நாம் பிறரது பொருளுக்கு ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது சிலர் மற்றவர்களது ஏமாடித்தனத்தை பார்த்து அவர்களை ஏமாற்றி தானே அவர்களது உடைமைகளையும் உரிமைகளையும் பெற உழைப்பினால் கிடைப்பதையும் தனக்கு உரியதையும் மட்டுமே பெற்று நிறைவடையும் ஒன்றுபட்டு மகிழ்ச்சியாக வாழலாம் பேராசைனால் ஒரு வயதான கிழவிப்பட்ட துன்பத்தை இக்கதையின் வாயிலாக நாம் அறியலாம் ஒரு கிராமத்தில் இரண்டு கிழவிகள் ஒன்றாகிறார்கள் அவர்களில் ஒருத்தி மிகவும் புத்திசாலி ஆனால் அவளிடம் கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே இல்லை மற்றொரு கிழவியோ படுமுட்டாள் இருவருக்கும் பொதுவாக ஒரு கம்பளி போர்வை ஒரு மாடு சிறிது நிலம் இருந்து வந்தது இருவரும் அதை பகிர்ந்து வாழ்ந்து வந்தார்கள் இந்த நிலையில் புத்திசாலி கிழவியை தன்னுடைய பேராசையின் காரணமாக முட்டாள்கிழவியை ஏமாற்றி தான் மட்டும் இன்பமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தார் அதனால் ஒரு முட்டாள் கிழவியிடம் நம்மிடம் இருக்கும் கம்பளி போர்வையை நீ பகல் முழுதும் பயன்படுத்து நான் இரவில் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்றார் முட்டாள்கிழவியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி என்று ஒத்துக்கொண்டாள் அதனால் இரவு முழுவதும் குளிரால் நடுங்கி கிடந்தார் ஆனால் புத்திசாலி இரவில் கம்பளி போர்வையை நன்கு சுகமாக போர்த்திக்கொண்டு தூங்கினாள் பிறகு மற்றொரு நாள் புத்திசாலி கிழவி என்ன செய்தால் தெரியுமா முட்டாள் கிழவியிடம் நம்மிடம் இருக்கும் மாட்டின் முன்பகுதி முழுதும் உனக்கு சொந்தம் பின்பகுதி முழுதும் எனக்கு சொந்தம் நீ என்ன சொல்கிறாய் நான் சொல்வது சரிதானே ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்டாள் முட்டாள் கிழவியும் சிறிது கூட யோசிக்காமல் இதற்கும் சரி சம்மதித்தாள் முட்டாள் கிழவி மாட்டிற்கு தினமும் தீவனமும் தண்ணீரும் கொடுத்து வந்தால் ஆனால் புத்திசாலி கிழவியோ பாலை தினமும் நன்கு கலந்து சுவைத்து குடித்தார் முட்டாள்கிழவிக்கு பாலும் கொடுப்பது அடுத்த சில தினங்களில் அதே புத்திசாலி கிழவி முட்டாள்கிழவியிடம் நம்மிடம் இருக்கும் நிலத்தின் மேற்பகுதி எனக்கு சொந்தம் நிலத்தின் அடிப்பகுதி உனக்கு சொந்தம் இதற்கு சம்மதமா என்று கேட்டார் அதற்கும் இந்த முட்டாள்கிழவி சம்மதம் என்று சம்மதித்தாள் நிலத்தில் நெல்லும் சோளமும் விளைந்தன ஒப்பந்தபடி நிலத்தின் மேல் விளைந்த நெல்லையும் சோளத்தையும் புத்திசாலி கிழவி அறுவடை செய்து கொண்டாள் முட்டாள் கிழவிக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை முட்டாள்கழுவி அதனால் உணவில்லாமல் பட்டினியால் வாடினாள் ஒரு பசி பொறுக்காமல் அந்த ஊரில் இருந்த ஒரு நல்ல மனிதரிடம் தனக்கு ஏதாவது உணவு தாருங்களேன் என்று கேட்டாள் நீ ஏன் பிச்சு பசு இருக்கிறது உன்னிடத்தில் நிலம் இருக்கிறது வருமானத்தை முட்டாள் கிழவி நடந்தவற்றை எல்லாம் ஒன்று விடாமல் சொல்லி புத்திசாலி கிழவியின் ஏமாற்றுத்தனத்தை அறிய செய்தால் இதை கேட்ட அந்த மனிதர் சிரித்துவிட்டு முட்டாள் கிழவியிடம் பின் நீ இப்படி செய் நான் உனக்கு சொல்வது போல் நீ நடந்து நீயும் சமத்தாக வாழலாம் என்று கூறினார் நீ பகலில் கம்பளி போர்வையை உபயோகித்து இரவில் அந்த கிழவியிடம் ஒப்படைக்கும் போது அதை நீரில் நனைத்து கொடு அந்த மாட்டிற்கு உணவு எதுவுமே கொடுக்காதே அவள் பால் கறக்கும் நேரத்தில் மாடி முன்பக்கத்தில் லேசாக அடி பிறகு பயிர் கொஞ்சம் வளர்ந்ததும் வயலுக்கு சென்று வேர்களை வெட்டிவிடு அப்புறம் பார் நிலைமையை என்று பெரிய மனிதர் கூறினார் கம்பளியை அதே போல் இரவில் ஒப்படைக்கும் முட்டாள் கிழவி நீரில் நினைத்துக் கொடுத்ததால் இரவில் புத்திசாலி கிழவி தூங்க இயலாமல் குளிரில் நடுங்கினால் மேலும் புத்திசாலி கிழவி பாலை கறக்கும் வேளையில் முட்டாள்கிழவி மாட்டின் முன்பக்கத்தில் அடித்ததால் பசுவும் மறுத்துவிட்டது மேலும் பசியாலும் கோபத்தாலும் கிழவிக்கு நல்ல காயமும் உண்டானது பயிர்களின் வேர்கள் வெட்டப்பட்டதால் அவைகள் பலந்தராமல் காய்ந்து போக நேரிட்டது இதனால் புத்திசாலி கிடக்க நேரிட்டது அப்போதுதான் அவள் தான் செய்த தவறை உணர்ந்து முட்டாள்கிழவியிடம் மன்னிப்பு கேட்டால் அன்று முதல் இருவரும் கிடைப்பதில் பங்கு போட்டு கொண்டு ஒற்றுமையாக வாழத் தொடங்கினார்கள் ஏதியார் ஏதியார் ஆரத்தமர் பசிப்பைமை பெருஞ்செல்வம் முற்ற கடை என்கிறார் பள்ளுவர் அதாவது அறிவிலிக்கு பெருஞ்செல்வம் கிடைத்தால் அயலாரதனை பெற்று அனுபவித்து எல்லா நலன்களையும் அடைவர் அவரும் அவரை சேர்ந்தவர்களும் உணவும் பெறாமல் மிகவும் வருந்துவர் என்கிறார் எனவே நாம் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது ஏமாறுபவர்களுக்கு உதவி செய்து அறிவுரை கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் நமது ஆசைகளையும் விருப்பங்களையும் அளவோடு வைத்துக் கொள்வோம் தளராத இதயத்துடன் முயற்சிப்போம் வெல்வோம் நேர்மையும் உண்மையும் கொண்டவனின் ஏற்றம் பொண்ணில் பதிந்த மணியாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளங்க இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி